அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நூத்தி பிறந்தநாள் காணும் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்தநாள் கொண்டாடி மகிழும் இந்த இனிய நன்னாளில் அவர் பற்றிய செய்திகளை நினைவில் கொள்வோ வந்தே மாதரம் என்போ எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போ பட்டால் உண்டு வாழ்வே நம்ம ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது சேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கேது வேண்டும் என்ற பாரதியின் அடிதொட்டு வணங்கி மகிழ்கிறேன் பாரதிதாசன் அவர்கள் புதுவையில் கனகசபை லக்குமி அம்மையாருக்கு அருந்தவ புதல்வனாக ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பிறந்தார் அம்மாள் தன் சேயை உச்சி மோந்தே உயிரினில் சேர்த்து செல்ல மகனாய் சிறப்புடன் வளர்த்தார் நாளொரு வண்ணம் பொழுதொரு நலத்துடன் வளர்ந்த சுப்பு எழுத்து கணக்குடன் இலக்கணம் எல்லாம் மணலில் எழுதி மணத்தில் பதித்தார் நிகண்டு சதகம் நீலந்தாதி திருக்குறள் யாவும் செய்தார் படிப்பில் மட்டுமா பாராட்டெல்லாம் துடிப்பு துணிவு சூழ் விளையாட்டிலும் சுப்புரத்தினம் சூடினார் வெற்றி எல்லா பரிசையும் இவரே பெறுவார் பாட்டும் இனிமையாய் பாடுவார் சுப்பு தாய்மொழி தமிழ்மேல் தனிப்பெரும் பற்றும் நாடக கலையில் நல்ல ஆர்வமும் மிக்கவராகவும் விளங்கினார் அக்கம் பக்கத்து ஊர்களில் பார்ப்பார் நாடகம் தக்க நாடக நாடக கலைஞரை தாம் வாழ் இடத்திற்கு அழைத்து நடத்துவார் நாடகம் இளமையில் நாடகத்துறையில் ஈடுபாடு ஏற்பட சுப்புவுக்கு இகுதொரு காரணம் படிப்பில் விளையாட்டில் பரிசுகள் பெற்று நடிப்பிலும் முதன்மை நாட்டிய சுப்பு குறும்புத்தனத்திலும் குறைந்தவர் அல்லரே சுறுசுறுப்பான சுப்பு அறிவு கூர்மை எத்தனை அதிகமோ அத்துணை அளவு குறும்பும் அதிகம் அடக்க முடியா துடுக்குத்தனத்துடன் சிறு பெரும் குறும்புகள் பள்ளியில் நீக்கப்படுவார் பாண்டியின் திண்ணை பள்ளிகள் அனைத்திலும் இவர் போ ஏறி இறங்க பள்ளியே இல்லை என்றே சொல்லலாம் குரும்பு செய்வதே குறியிலை அவர்க்கு ஆறாம் அகவையில் அழகு தமிழில் கவிதை பாடவும் கற்றிருந்தாராம் பத்தே அகவையில் பாண்டி மாநிலமே பெற்றதால் சுப்புவை பெருமை பெற்றதே அறிவு கூர்மை அதிகம் மாதலால் எதையும் புதுமையாய் இயற்றிடத் துடிப்பார் பல பல உருவில் பல வண்ணத்தில் பட்டம் செய்து பறக்க விடுவதில் அதிகம் அவருக்கு உண்டாம் பசையை மாவை பிசைந்தெடுத்து அதிலே கண்ணாடி தூளையும் கலந்து துடாவி மூங்கில் சிப்பு நூல் முழுதும் பூசி காயச் செய்து காற்றாடியில் கட்டி வானில் ஏற்றுவார் மாஞ்சா நூலில் கையை உரசினால் காயம் ஏற்படும் அத்துணை கூர்மை கத்தியை போன்றது பட்டம் மேலே பறக்கும் போது வேற்றால் விட்ட காற்றாடியினை மாஞ்சா போட்ட இந்நூலால் மடக்கி வளைத்து சிக்கவை ே இழுப்பார் அருந்திடும் அண்ணோல் பரந்த அப்பட்டம் பாய்ந்து விழுந்து படுத்திடும் தரையில் கைகளை கொட்டி கழிப்பார் சுப்பு தமிழ்மேல் கொண்ட ஆர்வத்தால் புதுவையில் புலவர் படிப்பினை திறம்பட படித்து மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேறினார் பதினெட்டாம் அகவையில் தமிழாசிரியராக பணியேற்றார் உருவத்தில் பொடியனாக பணியேற்ற பாவேந்தர் கணீர் என்னும் குரலால் கண்டிக்கும் முறையால் பாடம் சொல்லும் பாங்கின் சிறப்பான் திங்கள் ஆண்டன சிலகால் செல்ல என்ற பெயரை போக்கி புலவரென்று எல்லோரும் போற்றச் செய்தாரே கல்வி பெண்களுக்கு அவசியம் என்பதை உணர்ந்த கல்வியே இல்லாத பெண்கள் வெறும் கலர்நிலம் போன்றார் அவர்கள் வயிற்றில் புல் விளைந்தாலும் விலையும் நல்ல புதல்வர் விளையாறே என்றார் கல்வியின் பெருமையை பறைசாற்றும் வகையில் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு என்று சொன்னால் உன்ன தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன்ன படியாத பெண்ணா இருந்தார் பண்ணுவார் என்னை இவூரார் தெரிந்தால் கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு பெண்கல்வி பெண்கல்வி என்கின்றதன்போடு என்று பாடியுள்ளார் தமிழன் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பியவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று பாடியுள்ளார் எக்காரணத்தை கொண்டும் பொய்சொல்லாமல் வாழ வேண்டும் என்று மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி மெய் சொல்லல் நல்லதப்பா என்றும் பாடியுள்ளார் அவர் எழுதிய நூல்களோ ஏராளம் ஆயிரம் ஆயிரம் பாவலர் தம்மை அன்னை தமிழ் படைத்தாள் செய்பல தம் அரும் செந்தமிழ் தாய்க்கு சீர்பல செய்திடினும் ஏயதம் ஊன் உயிர் எல்லாம் தமிழே என்று வாழ்நாள் முழுதும் தாய் அவளுக்காகவே வாழ்ந்திட்டவர் பாவேந்தர் ஒருவரேதான் பொண்ணுடல் போயினும் மண்ணில் மறைந்து பொன்றா தமிழ்னியே மண்ணும் உயிராம் புரட்சி பாவேந்தர் மாளாதிருக்கிறாரே அன்னை தமிழுக்கு கவியில் அண்ணார் இருக்கிறாரே இன்னே தமிழ்தான் இருக்கும் வரைக்கும் பொன்னுடல் போயினும் மண்ணில் மறைந்து கொன்றா தமிழினில்லே மண்ணும் உயிராய் புரட்சிப் பாவேந்தர் மாளாதிருக்கிறாரே அன்னை தமிழுக்கு அரணாய்க் கவியில் அண்ணார் இருக்கிறாரே விண்ணும் இம் மண்ணும் இருக்கும் வரை பாவேந்தர் இருக்கிறாரே பாரதியை தன் ஆசானாக ஏற்றுக்கொண்ட பாவேந்தர் தம் பெயரை பாரதிக்கு தாசன் என்ற பொருளில் பாரதி தாசன் என மாற்றம் செய்தார் பாவேந்தர் பாரதியாரை சந்தித்தது தன் வாழ்வில் ஒரு திருப்பம் என்று சொல்லுவார் பிறந்தோம் வாழ்ந்தோம் செயற்கரிய செயல்கள் செய்தோம் வரலாறு படைத்தோம் மாழ்வது மாண்புரு வாழ்க்கை இத்தகைய பொன்னான வாழ்வு வாழ்ந்தவரே பாரதிதாசன் ஆழி அன்றாடம் அவர் புகழ் பாடி ஆற்பதால் வாழியவே சூடுமென் தெந்தல் பாடும் தொண்டினால் வாழியவே வாழிய நற்றமிழ் வாழிய பா வேந்தர் வாழிய வாழியவே தாமும் தமிழும் ஒன்றன வாழியவே இந்த இனிய நாளில் அவர் புகழ் பேசுவதோடு நில்லாம் அவர் வழியில் நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி